அனைத்துலவாத்தும் சராமும் எங்கள் தூதர் கண்மணி முஹமது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் தேனியவர்கள் மீதும் என்றெண்டும் உண்டாவதாக புனித ஜிம்மா கடமையை நிறைவேற்று முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொடுமை இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ் எமக்கு உணவளிக்கின்றவன் அல்லாஹ் எமது சகல தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கின்றவன் அல்லாஹ் அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவைக் கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் எந்தளவு பேணுதலாக இருப்பானோ வரவோடு இருந்து கொண்டிருப்பானோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் அடைந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தத்மா எதிர்புக்க இளமாலா எதிர்புக்க எது உங்களுக்கு சந்தேகமான நினைக்கின்றீர்களோ எது சந்தேகமாக இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எமக்கு ஏதாவது ஒன்று சந்தேகம் ஏற்படுகின்றதா அதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததை நூற்றுக்கு நூறு ஊர்ஜீனமானதை எடுத்து எம்முடைய வாழ்க்கையில் பேழ்ந்ததாக செயல்பட்டுக் அல்லாஹுக்கு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு கூறிய அல்லாவின் நல்லே இந்த அடிப்படையில் சென்ற காலத்திலே வாழ்ந்த மக்கள் அல்ஹமதுல்லா மிகவும் பேணுதலோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்திலே பெரிய அமல்கள் இல்லாவிட்டாலும் ஆனால் வாழ்க்கையில் அதிகமான பேணுதல் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் நாட்டுடைய நிலைமையும் ஊருடைய நிலைமையும் குடும்பத்துடைய நிலைமையும் பரக்கத்தும் கயிரும்ல்லதும் எல்லாம் அவர்களுக்கு சிறப்பாக அமைந்தது அன்புக்குரியவர்களே இன்றே என்ன நடந்திருக்கின்றது என்றால் மக்களிடத்திலே ஏராளமான அமல்கள் இருக்கிறது ஹஜ் என்றும் உம்ரா என்றும் சதக்கா என்றும் தர்மம் என்றும் ஹஜ்ஜத்தென்றும் தயாமுல் அமல்களில் நிறைய மக்கள் மூங்கை அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய அமல்கள் விவாதத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குரான் திலாபத்தும் மட்டுமண்டான அமல்கள் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் பேணுதலிலே மிகவும் குறைந்தவர்களாக காணப்படுவது ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருந்து அந்த பேணுதல் இல்லாமையின் காரணமாகத்தான் இன்று பயங்கரமான நோய்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் வறுமைகளும் அது எத்தனையோ துவேசங்களும் எம்மை பற்றிய தப்பு அபிப்பிரதாயங்களும் அனைத்தும் ஏற்படுவதற்கு காரணம் எம்மிடத்திலே அமல் இருந்தாலும் நாம் வாழ்க்கையில் பேணுதல் இல்லாமல் இருப்பது ஹலால் ஹராம்களில் பேணுதல் இல்லாமல் இருப்பது ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பு கூடிய அல்லாவின் நல்லதியார்களே மனிதனுடைய வாழ்க்கையில் பேணுதல் குறைந்து விடுமோ அங்கே பாவங்கள் மிகைக்க ஆரம்பித்து விடும் இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவங்கள் நடக்கிறது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் தான் செய்ய அமலையும் இபாதத்தையும் சதக்காவையும் தான் மிகைப்படுத்தி நப்சும் காட்டி மனிதனை அப்படி கீழே போட்டுக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்லதியார்களே என்று வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்திலே ஏராளமான பிரச்சனைகளும் ஏராளமான அறாம் கலப்புகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்றை விடங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே எம்முடைய அமல்களுடைய கபூடியத்தை எம்முடைய அமல்களுடைய ஒப்புக்கொள்ளுதல் அல்லாஹிடத்திலே எம்முடைய உணவுகள் ஹலாலாக இருக்க வேண்டும் சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் லா எதுகுள் ஜென்னக்க உதியில் ஹராம் எந்த உடம்பு ஹராமாக வளர்க்கப்படுகிறதோ அது சொர்க்கன் நுழைய மாட்டாது என்று ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹூ அறைவத் தலைவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே எம்முடைய ஹலால் ஹராமுடைய விடயத்திலே நாங்கள் பேணிதலாக இருக்க வேண்டும் வியாபாரத்திலே வட்டியும் ஏமாற்றும் துரோகமும் அன்புக்குரியவர்களை பொய்யும் குரட்டும் எத்தனையோ அநியாயங்கள் இந்த வியாபாரத்திலும் மூலம் நடக்கின்றது ஆனால் அவைகளை தெரியாதவர்களைப் போல கண்டுகொள்ளாதவர்களைப் போல என்னுடைய வியாபாரம் முன்னேற வேண்டும் என்னுடைய வீடு பெருசாக வேண்டும் கடை பெருசாக வேண்டும் பெரிய வாகனத்திலே ஓட வேண்டும் எது எப்படியாக இருந்தாலும் சரி என்ற நிலைப்பாட்டிலே சல்லாஹூ அரைவசல்லாம் சொல்லி காட்டினார்கள் சையாஹில் ஜமான் அலா உம்மத்தி என்னுடைய உம்மத்திலே ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே லா யுபால் ஹலால் மனிதர்கள் ஹலாலா கிடைக்கிறதா கிடைக்கிறதா எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள் இப்படியான ஒரு பயங்கரமான காலம் என்னுடைய உம்மத்திலே வரும் என்பதை முன்னே நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே வியாபாரத்திலே ஏராளமான குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் தன்னை பரிசுத்தப்படுத்தி செயல்படுத்துவோம் என்றால் எம்முடைய அமல்கள் கபூடியத்தாகவும் கயாமத்திலே அல்லாஹத்திலே மாபெரும் வெற்றியுள்ளவர்களாக முடிவில்லாத வாழ்க்கையில் இன்பமான சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் நாம் அனைவரும் அமல்கள் செய்வது, விவாதத்துகள் செய்வது தொழுவதை சதக்காக்கள் கொடுப்பதே ஜும்மாவுக்கு வருவதே எதற்காக வேண்டி நம் மவுத்தாகும் பொழுது நல்ல மவுக்கு கிடைக்க வேண்டும் கபறு பிரகாசமாக வேண்டும் ஆகிறத்திலே முடிவில்லாத வாழ்க்கையில் இன்பமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அமல் செய்கிறோம் அப்படியாக இருந்தால் அது உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் குள்ளகுட்டிகள் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படியாக இருந்தால் ஏன் நாங்கள் ஹராத்தை சாப்பிட வேண்டும் கிடைக்கக்கூடியதை கொஞ்சமாக இருந்தாலும் வதக்கத்துள்ளதாக ஹலால் உள்ளதாக ஹலாலாக சாப்பிடுவதில் கையில் இருக்கிறது ஈமான் கொண்டவர்களே குழுவின் தை பாப்பி ரசத்து நாக்கும் உங்களுக்கு தரப்பட்டவைகளில் நீங்கள் கலாலை புசித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹுடைய குரான் சொல்லிக் காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இன்று மனிதர்களுடைய நிலைப்பாடுகளிலே ஏராளமான தவறுகள் நடக்கிறது அது மட்டுமல்லாமல் பொது சொத்துகளிலே மனிதர்கள் கவனீனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே பாடசாலையாக இருக்கலாம் அல்லது மதரசாக்களாக இருக்கலாம் இவைகள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவைகளை சரியாக பராமரிக்க வேண்டும் அவைகளை கண்காணிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே அனுபவிக்க வேண்டும் அனுபவித்து ஹராம் நடந்து விடாமல் அதன் மூலமாக அந்த சொத்துகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு விடாமல் அந்த சொத்துக்களை சரியான முறையிலே பராமரிப்பதும் கண்காணிப்பதும் அவைகளை நாம் கூலிக்க இருக்கிறோமா அல்லது அவைகளின் மூலமாக பிரயோசனம் அடைகிறோமா அந்த பிரயோசனத்தை சரிய சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அனுபவித்து சரியான முறையில் செய்யவில்லை என்றால் அங்கே பெரும் பாவத்துக்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் நாம் அந்த சொத்துக்களை சரியான முறையில் பராமரிப்பது பொது சொத்துகளை கண்காணித்து செயல்பட்டுக் கொள்வது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய அல்லாவின் நல்லதியார்களே அன்பு சகோதரர்களே அதே அநாதைகளுடைய சொத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னு அம்பாடல் இன்னமா அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது சொத்துகளை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள் அந்த மாதிரி அப்படியாக தகப்பனில்லாத இடையிலே விட்டு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் சின்ன சிறு பிள்ளைகளுடைய சொத்துகளை அநாதைகளுடைய சொத்துகளை பயன்படுத்துவம் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேராத விதத்திலே பயன்படுத்தும் என்றால் சாப்பிடுகின்றார்கள் என்றுதான் அல்லாஹுடைய குஹான் கூறுகின்றது அது ஒரு நெருப்பாக இருக்கிறது பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது என்பதை தான் குரான் சொல்கிறது இவர்களுக்கு நிச்சயமாக விமோசனம் கிடைக்க மாட்டாது வெட்டி கிடைக்க மாட்டாது என்பதை நாம் ஒவ்வொரு வழங்க வேண்டும் அன்புக்குரிய அல்லாவின் நல்லே அதே போன்றுதான் சொத்துகளும் அதே போன்றுதான் என்று சொல்லப்படும் பொழுது காணியை அல்லது பூமியை ஒரு நிலத்தை அல்லது ஒரு கதையை வக்குவு செய்கின்றார் எதற்காக வேண்டி வக்குவு செய்கின்றார் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த வக்குவின் மூலமாக பொது மக்கள் பிரயோசனம் அடையட்டும் இல்லாதவர்கள் உள்ளவர்கள் எல்லோரும் அதன் மூலமாக பிரயோசனம் அடையட்டும் என்று அல்லாவுக்காக வேண்டி என்று சொல்லி அல்லாவுக்காக இதை நான் வக்குமு செய்கிறேன் என்று அந்த சொத்துக்களை அப்படியாக அர்ப்பணிக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே சென்ற காலங்களிலே வாழ்ந்தவர்கள் அலமது அல்ல அவர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்க வேண்டும் மேலான ஜன்னத்துள் பிரதோஷிலே உயர்ந்த அந்தஸுகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இன்று எல்லா இடங்களிலும் பார்க்கின்ற பொழுது நகர்ப்புறங்களிலே அதாவது மிளர்ந்து நிற்கக்கூடியதாக பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டு அந்த பள்ளிவாசல்களுக்கு தேவையான வருமானங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியக்கூடிய முறையில் கடைகளையும் வகுப்பு செய்து கடைகளையும் ஏற்பாடு செய்து அந்த வருமானங்களையும் பள்ளியோடு நிற்காமல் வருமானத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் சென்று கபர்களே நிம்மதியாக தூகிறார்கள் கபறுகள் பிரகாசமாகிறது ஒளிமயமாகிறது நாளைய கிராமத்திலே மேலான ஜன்னத்தை அனுபவிப்பார்கள் அன்புக்குரியவர்களே அப்படியான அந்த வக்குவின் மூலமாக அவர்களிடம் குடும்பங்களும் பதக்கத்து பெறுகிறது குடும்பங்களின் நிம்மதியாக பரம்பரை சொத்துக்காரர்களாக அமைந்து கொள்கிறார்கள் ஏன் காரணம் தகப்பன் செய்த அந்த பதக்கத்தான வேலை பிள்ளைகளுக்கும் நல்ல பெயர் கிடைக்கின்றது குடும்பங்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கின்றது அவர்களும் சொர்க்கவாரியாகுவார்கள் தொடரக்கூடிய ஒரு தொழுகையும் மதரசாக்களை வக்குவு செய்து ஒரு ஆலயங்களுடைய அந்த கபர்களுக்கும் நாளைய தியாகத்திலும் அவருடைய சொர்க்கத்தை தயாரிப்பதற்காக போகின்றது நாம் விட்டுவிட்டு செல்லக்கூடிய சொத்துகள் அதை அல்லாஹுக்காக வக்குவு செய்யாமல் விட்டுவிட்டு போகின்றவைகள் அல்லது பிள்ளைகள் அனுபவிக்கின்றார்கள் ஏதாவது ஒன்று செய்யாமல் போகிறோம் அங்கே எந்த நன்மையும் இல்லாமல் மட்டுமல்லும் பெரும் அலமது மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் அதற்கு தேவையான வருமானங்கள் எல்லாம் அவர்களுக்கு நாளைய கியாமத்திலே அந்த இன்பமான சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே கவலையான செய்தி என்னவென்று சொன்னால் அப்படியாக சென்ற காலத்திலே ஏராளமான நன்மைகளை தேடி கபரை வெளிச்சமாக்கிக் கொண்டு சொர்க்கத்தை தேடிக்கொண்டு போனவர்கள் விட்டார்கள் ஆனால் இன்று வரக்கூடியவர்களே மிகை குறைந்தவர்கள் தான் அந்த வக்குவை செய்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அப்படியாக சென்ற காலத்திலே வக்குபால் செய்யப்பட்ட சொத்துக்களை எல்லாம் ஒரு இடங்களிலே அவர்கள் பிடித்துக்கொண்டு பரம்பரை பரம்பரையாக உறுத்து அங்கே பள்ளிவாசல்களுக்கு சிறிய ஒரு கூலியை கொடுத்துவிட்டு பெரிய ஒரு பணத்தை பெரிய ஒரு சம்பாதிப்பை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டும் இன்னும் சில இடங்களிலே அவர்கள் அந்த வக்குகூடிய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்னுடைய சொத்து என்று அோவுக்காக வாண்டி வக்குவு செய்யப்பட்டவைகளை தன்வசம் ஆக்கிக் கொண்டு இருப்பதுதான் ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது மூத்துக்கு பயம் இல்லாமல் அவர்கள் ஆகத்துக்கு பயம் இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போகக்கூடியவர்கள் போல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சென்றவர்கள் வக்குவு செய்து கபுரை பிரகாசமாக்கிக் கொண்டார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு அந்த சொத்துகளை பிடித்து உலகத்திலே அற்பமான சொற்பகால வாழ்க்கையிலே அவர்கள் இன்பம் கொண்டாடுகிறார்கள் அவர்களுடைய கபரு நெருப்பாகிறது மாறும் என்பதை அவர்கள் மறந்துவிடுகின்ற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் தனிப்பட்ட ஒருவருடைய காணியை பிடித்தவர் கூட தனிப்பட்ட ஒருவருடைய ஒரு காணியை குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாரா அவருக்கு நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ்தான் மேலானே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியாக கிண்டப்பட்டு மாலையாக அந்நாளைய கியாமத்தில் அணிவிக்கப்பட்டு பயங்கரமான வேதனைக்கு உலித்தானவராக ஆக்கப்படுவார் என்று வசூல் லாஹி செல்லு அழகி வசல்லம் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே தனிப்பட்ட ஒருவருடைய காணிக்கு அப்படியாக பங்கம் விளைவித்து மோசடி விளைவிக்கக்கூடியவருக்கு அப்படியாக இருந்தால் அல்லாவுடைய பேரிலே வக்குவு செய்யப்பட்டு சேவைக்காக விடப்பட்ட அந்த பொதுச்சத்துகளை சூறையாடக்கூடியவர்கள் அதிலே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அதிலே அட்டகாசம் செய்யக்கூடியவர்கள் அதுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய கவுரை எப்படியாக இருக்கும் அவருடைய மௌக்கு எப்படியாக இருக்கும் நாளைய தியாமத்துடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்பதைத்தான் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பதே கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லலாக செல்லவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களை சொல்லும்போது சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே பதினைந்து விடயங்களை சொன்னார்கள் பொது சொத்துகளை தமது சொத்து போன்று பாவிக்கக்கூடியவர்கள் பாவிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் அப்படியான ஒரு காலம் வரும் என்றால் அது கியாமத்து நெருங்கிவிட்டது அந்த நேரத்திலே செல்லமார்கள் இப்படியானிலே பூமி நடுக்கத்தையும் பூமி சுறி வாங்குவதையும் உருமாற்றப்படுவதையும் கல்மலை பொழிவதையும் பயங்கரமான சூறாவளிகளையும் இந்த கட்டங்களிலே எதிர்பாருங்கள் என்றுதான் அழகார்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்டவர்கள் சிந்திப்பது கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹூடைய சொத்திலே கை வைக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள் இவர் ஒரு சகித் இவர் ஒரு சகித் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் என்றாலும் இன்னி ராய்த்து பின்னார் நான் அவரை நரகத்திலே கண்டேன் என்ன காரணம் பொது சொத்திலே விளையாடி விட்டார் பொது சொத்திலே விளையாட பொது சொத்திலே விளையாடிய காரணமாக ஈடுபட்டவராக இருந்தாலும் சொல்லிக் காட்டிவிட்டார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லே அப்படியானவர்கள் யோசிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய சொத்திலே யார் கை வைக்கின்றார்களோ நிச்சயமாக எந்த அளவுக்கு அல்லாஹுடன் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார் அல்லாஹுடன் சண்டை குடிக்க ஆரம்பிக்கிறார் யார் அல்லாவோட சண்டை குடிக்க அல்லாவோட கை வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில வளக்கத்து வரமாட்டாரு அவருடைய குட்டிகள் நிம்மதியாக வாழ அவருடைய மௌத்து சக்கராத்து நல்லதாக இருக்க மாட்டாது அன்புக்குரியவர்களே அவருடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்க இருக்க மாட்டாது பொது சொத்துகளிலே கை யாரெல்லாம் சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஹராமான சம்பாத்தியம் பண்டி அரை மோசம் என்றால் அதை விட அந்த பொது சொத்து சொத்து பக்குவுடைய சொத்து என்று சொல்லக்கூடியது அவருக்கு ஹஜ்ஜோ அவருக்கு ஜக்காத்தோ அவருக்கு சதர்காவோ அவருக்கு பள்ளி கட்டுவதற்கு சதக்கா கொடுப்பதோ எதுவுமே தேவையில்லை ஏன் அது சுத்தமாக அகாம பணமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உள்ள குட்டிகளும் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் பொது சொத்து மிக பயங்கரமான ஒன்று என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி செயல்படுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது சென்ற காலத்திலே வாழ்ந்தவர்கள் மண்ணையும் தட்டிவிட்டுச் செல்வார்கள் பொது சொத்து என்று சொன்னால் அவர்களுக்கு பைத்துள் பயங்கரமான நோய்களுக்கு உட்படுவார்கள் என்பதை சந்தேகம் இல்லை சென்ற காலங்களிலே சிலர்கள் சக்கராத்திலே பயங்கரமான சக்கராத்துடைய வருத்தம் பல மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செல்வார்கள் பேச்சு வழக்கிலே கடைசில வக்குவு சொத்த பள்ளி சொத்த யாரு தின்பார்களோ அவர்களுக்கு இழுத்து இழுத்து சாக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று பாசையிலே சொல் பயங்கரமான ஒரு நெருப்புத்தான் அல்லாஹுடைய சொத்திலே அல்லாவுக்கு வகுப்பு செய்யப்பட்டதிலே கை வைக்கக்கூடியவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே அன்பு சகோதரர்களே அந்த அடிப்படையில் யாராவது அப்படியாக பொது சொத்துகளை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் வகுப்பு சொத்துக்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகளோ வீடுகளோ தோட்டங்களோ வளவுகளோ பயன்படுத்திக் கொண்டிருக்க அவர்கள் மூத்துக்கு பயமாக இருந்தால் கவுர ஆகரத்துக்கு பயம் இருந்தால் நிம்மதியாக வாழணும் என்றிருந்தால் மேலான சோகர்களே அவர்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தால் பரம்பரைக்கு நல்ல பெயர்கள் கிடைக்க வேண்டும் இருந்தால் அவர்கள் அந்த வக்குவு சொத்துகளை உரியவர்களுடன் பேசி அந்த நிர்வாகிகளுடன் பேசி அதற்கு சொந்தக்காருடன் பேசி அதற்கு சகுந்த கூலிகளை கொடுத்தோ அல்லது அந்த இடங்களை விட்டுக் கொடுத்தோ அவர்களிடத்திலே வாபஸ் பெற்று அவர்கள் அல்ல இடத்திலே இவ்வளவு காலம் செய்தி நான் செய்கிறேன் என்ன மன்னிச்சிருந்தாலும் என்ன தண்டிச்சிராதையல்லா கோபப்பட்டுறாதே எனக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிறாரயா என்று அந்த இடத்திலே கெஞ்சட்டும் மேலான சோழர்களே அன்புக்குரியவர்களே அல்லி அழுவோம் என்று சொல்லியிருந்தால் பெண்மனைகள் வீடுகள் அப்படியான நிலைப்பாடுகள் கொடுத்துவிட்டு அல்லது தகுந்த கூலிகளை அவைகளுக்கு வழங்கிவிட்டு அல்ல சென்ற காலத்திலே செய்த தவறுக்காக செய்வோம் மன்னிப்பு பெற்று நாங்கள் சொல்கத்தை அடைந்து கொள்வதற்கு கொஞ்ச காலம் வாழ்க்கையை நான் கற்பமாக மதித்து ஆக முடிவில் வெற்றி பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி சிப்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அகில இங்கை அறிவிப்பாக வேண்டுதலாக ஒவ்வொரு வேண்டுகிறோம் இந்த புத்துவாவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு மதரசாக்களுடைய ஆசிரியர்களும் பாடசாலைகளுடைய ஆசிரியர் அதிபர்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அறிவிப்பாக செய்கின்றோம் சிறந்த காலத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களோடு அந்நியன்னியமாக வாழ்ந்தோம் இந்த நாட்டிலே அன்புக்குரியவர்களே இன்று சில மாடிவர்கள் ஒரு சில மாணவர்கள் அறியாத்தனமாக அந்நிய மக்களோடு இருந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய முறையிலே ஒவ்வொரு இடங்களிலேயும் அதாவது மற்ற பெரும்பான்மை சகோதரர்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களுடைய மார்க்க மத ஸ்தலங்களிலே மோசமாக நடந்து கொள்வது கவலைக்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது சென்ற சில நடந்த மோசமான வேலையால் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் சில நேற்றும் கூட மிகந்தலை பகுதியிலே இப்படியான ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டு அன்புக்குரியவர்களே மாற்று மதத்தவர்களுடைய மனசுகளை புண்படுத்தக்கூடிய விதத்திலே நடந்து கொள்கின்றார்கள் அன்புக்குரிய தாய்மார்களே மதரசாக்களுடைய ஒஸ்தா்களே அதிபர்களே பாடசாலையுடைய ஆசிரியர்களே ஒவ்வொருவரும் மத்தக்கூடிய உஸ்தாதுமார்களே ஒவ்வொருவரும் கவனம் எடுத்தி தனக்கு கீழாறு செயல்படக்கூடிய மாணவர்களுக்கு மாற்று மதத்தை வணக்கத்தடன்களிலே எப்படியாக அவர்களை மதித்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களுக்கு அறிவூட்டுவது மிகவும் கடுமையான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையென்றால் எதிர்காலத்திலே இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு பாரிய பாரிய இழப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஏற்படும் என்பதை வேண்டுதலே வேண்டிக் கொள்கிறேன் போட்டு அந்த சத்துகளில் இருந்து மீண்டு அதை பக்குவமாக சென்ற காலத்தில் இருந்த மக்கள் எப்படியா நல்ல முறையை ார அதை போாக நாட்டு நிலைமைகளை சீராக்கி தருவாயாக நல்ல வழிகாட்டல்களை கொடுப்பாயாக பெரும் பெரும்பான்மை சகோதரர்களோடு இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு நீ கிருமை செய்வாயாக எம்மை புரிந்துணர்வோடு அவர்களுடன் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள அருள் புரிவாயாக எம்முடைய வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக கபூல் செய்து கொள்வாயாக